வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா உன் கடமையை செய்ய முற்படு அப்பொழுது உன் தகுதியை அறிந்து கொள்வாய் ஆம் உன் கடமையை செய்ய முட்பது அப்பொழுது உன் தகுதியை அறிந்து கொள்வாய் என்கிறார் கதே நன்றி வணக்கம்